கா வெளிச்சம்மும் அதிகாரம் ஐந்து ஐந்து முதல் ஏழாம் வசனங்கள் பாளையத்தில் திரோகம் பாகம் ஒன்று இன்று மற்றொரு விஷயத்தை பற்றியும் பேசினார் அதாவது மனிதர்களுக்கு இடையிலான தவறான செயல்கள் இந்த கட்டளை என் அகமாய்ந்த அதிகாரம் ஆறில் எழுதப்பட்டுள்ளது எந்த ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ மற்றொரு நபருக்கு எதிராக ஒரு தவறை செய்தால் அந்த செயல் வெறும் சமூக பிழை மட்டுமல்ல என்று யாவை தேவன் கூறினார் அதை தமக்கு எதிரான துரோகம் என்று யாவே தேவன் அழைக்கிறார் அந்த நபர் குற்றவாளியாகிறார் மேலும் அந்த குற்றத்தை எவ்வாறு கையாளுவது என்பதற்கான தெளிவான வழியையும் யாவே தேவன் கொடுக்கிறார் யாவே யாவேதேவன் பயன்படுத்திய வார்த்தைகள் மிகவும் கடுமையானவை எபிரேய மொழியில் நடந்து கொள்வது வஞ்சகமாக செயல்படுவது யாவே தேவனுக்கு துரோகம் செய்வது என்று அர்த்தம் ஆனாலும் இந்த தவறு ஒரு மனிதனுக்கு எதிராகத்தான் செயல்படுகிறது இதுதான் உடன்படிக்கை வாழ்க்கையின் ஞானம் இஸ்ரேலில் யாவை தேவன் ஓய்வு நாட்களில் அவர் அன்றாட உடன்படிக்கை எஜமானராகவும் இருந்தார் அதாவது மக்கள் ஒருவரை ஒருவர் நடத்தும் விதம் ஒருபோதும் வெறும் மனித செயல் மட்டுமல்ல ஒருவன் பொய் சொல்லும் பொழுது ஏமாற்றும் பொழுது திருடும் பொழுது ஒக்கும்பொது அல்லது தன் அயலானுக்கு தீங்கு செய்யும் பொழுது அது யாவே தேவனுக்கே செய்யும் உண்மையற்ற செயலாக கணக்கிடப்படுகிறது மக்கள் தேவனுக்கு பாடல்களை பாடிக்கொண்டு சந்தையில் தங்கள் சகோதரனை ஏமாற்றினால் அந்த பாளையம் பரிசுத்தமாக இருக்க முடியாது எனவே யாவே தேவன் இவை ரெண்டையும் ஒன்றாக இணைத்தார் ஒரு தீங்கு செய்வது என்பது யாவே தேவனுக்கு துரோகம் செய்வதாகும் என் ஆாகமம் ஐந்தாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டாம் வசனங்களில் நாம் கவனமாக படிக்கும் பொழுது யாவே தேவன் எத்தகைய தவறுகளை பற்றி பேசுகிறார் என்பதை அந்த சுழல் நமக்கு புரிந்து உதவுகிறது இவை சிறிய விபத்துகள் அல்ல இவை வஞ்சகமும் அநீதியும் கலந்த மோசடி ஏமாற்றுதல் திருட்டு கொள்ளை மற்றொருவருக்கு சொந்தமானதை வைத்துக்கொண்டு, கொண்டு அதை பற்றி பொய் சொல்வது ஆகியவை இதில் அடங்கும் நேர்மையற்ற முறையில் ஒருவருடைய பொருளை எடுத்துக்கொள்வதும் கொள்வதும் இதில் அடங்கும் தொலைந்து போன ஒன்றை கண்டுபிடித்து அதை தன் வசப்படுத்திக் கொண்டு அதை தான் எடுக்கவில்லை என்று போய் சத்தியம் செய்வதும் இதில் அடங்கும் ஒரு நபரை ஒடுக்குவதும் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை நெருக்கிவிட்டு பின்பு ஒன்றும் தெரியாதது போல நடப்பதும் இதில் அடங்கும் இவையே நம்பிக்கையை உடைத்து சமுதாய வாழ்க்கையை அழிக்கும் பாவங்கள் இத்தகைய செயல்களை தாம் உடன்படிக்கையின் துரோகமாகவே பார்ப்பதற்காக யாவதேவன் காட்டுகிறார் யாவே பாவத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அதை சீர்படுத்துவதற்காக வழியையும் காட்டினார் நியாய பிரமாணத்தின் கீழ் இது போன்ற தவறுக்கான மன்னிப்பு உணர்ச்சிகளால் மட்டுமே கையாளப்படவில்லை அது சத்தியம் இதில் முதல் பாவத்தை அறிக்கை குற்றவாளி தனது பாவத்தை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள வேண்டும் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள் அதாவது அந்த நபர் சாக்கு போக்குகளுக்கு பின்னால் ஒளிய முடியாது உண்மை பேசப்படும் பொழுதுதான் உண்மையான குணமடைதல் தொடங்குகிறது அறிக்கை செய்வது என்பது ஒரு நடிப்பு அல்ல அது யாவை தேவனோடு ஒத்து போவது அது மறுதலிப்பின் முடிவு அதன் பிறகு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று யாவை தேவன் கட்டளையிட்டார் குற்றவாளி முழுமையாக திரும்ப செலுத்துவதோடு அதில் ஐந்தில் ஒரு பங்கை கூடுதலாக சேர்த்து தர வேண்டும் அதாவது இருபது சதவீதம் இது முக்கியமானது பாவம் செய்தவர் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த லாபத்தை தன்னுடனே வைத்துக் கொள்ள யாவே தேவன் அனுமதிக்கவில்லை செய்த தவறு சரி செய்யப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட நபர் தன்னிடம் இருந்து எடுக்கப்பட்டதை அந்த கூடுதல் தொகையோடு திரும்ப பெற வேண்டும் மனம் திரும்புதல் என்பது வெறுமனே சொல்லோடு நின்றுவிடக் கூடாது அதில் ஆழம் இருக்க வேண்டும் என்பதை யாவே தேவன் இஸ்ரேலர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஒருவருக்கு பாதிப்பை ஏற்படுத்திய பிறகு வெறும் வார்த்தைகள் மட்டுமே உடைத்ததை சரி செய்துவிடாது திரும்ப செலுத்துவது என்பது நீதியை நிலைநாட்டுவதின் ஒரு பகுதியாக இருந்தது குற்ற நிவாரணியும் மேலும் அகமம் ஐந்து ஆறில் உள்ள குற்ற பலியின் முறையை பார்க்கவும் எனவே நியாய பிரமாணத்தின் கீழான முழுமையான செயல்முறைக்கு ஒரு தெளிவான வரிசை இருந்தது அறிக்கை செய்தல் திரும்ப செலுத்துதல் மற்றும் பலியிடுதல் பாளையம் யாவே தேவன் சத்தியத்தினாலும் நீதியினாலும் பாளையத்தை பரிசுத்தமாக காத்து கொண்டார் யாவே தேவன் இதை ஏன் செய்வது என்று அழைக்கிறார் என்பதை இப்பொழுது நாம் புரிந்து ஏனென்றால் உடன்படிக்கை வாழ்க்கை என்பது தேவனுக்காக என்றும் மனிதர்களுக்கான யாவே தேவனே இருக்கிறார் அதனால் தான் பிற்காலத்தில் தீர்க்கதரிசிகள் ஒடுக்குமுறையையும் நேர்மையற்ற வாழ்க்கையையும் குறித்து மிக்கவும் கடுமையாக பேசினார்கள் பாடல்கள் நிறைந்திருந்தாலும் நீதியற்ற ஆராதனையை தான் வெறு வலியுறுாகிறதுியங்களும் நமக்கு தருகின்றது இதற்கு ஒரு வலுவான உதாரணம் தாவிது விபச்சாரம் மற்றும் கொலையின் மூலம் அவன் உரியாவுக்கும் பத்சேபாலுக்கும் தீங்கு செய்தான் அந்த தவறு மனிதர்களுக்கு எதிராக செய்யப்பட்டது அதிர்ச்சியான ஒன்றை கூறினார் நீ யாவேவினுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினது என்ன மனிதர்களுக்கு எதிராக தாவிது செய்த பாவம் யாவே தேவனை செய்ததாக விவரிக்கப்பட்டது இதுதான் என்பதின் சரியான அர்த்தம் தாவிதின் மனசாட்சி விழிப்படைந்த பொழுது அவன் வெளிப்படையாகவே அறிக்கையிட்டான் நான் யாவேவுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் யாவே தேவன் அவனை மன்னித்தார் நீ சாகாதபடிக்கு கர்த்தருன் பாவம் நீக்க செய்தார் ஆயினும் அவனுடைய வீட்டில் விளைவுகள் தொடர்ந்தது தாவிதின் மனம் திரும்புதல் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றிலும் ஊற்றப்பட்டுள்ளது பலனை கொண்டு வரும் என்பதையும் இந்த நிகழ்வு கற்பிக்கிறது மற்றொரு உதாரணம் யோசிப்பின் சகோதரர்கள் அவனை ஒரு அடிமையாக விற்று அவனுக்கு தீங்கு செய்தார்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு துன்பம் வந்த பொழுது அவர்களின் குற்ற உணர்வு மேலெழுந்தது நாம் நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மல் சுமந்தது என்று அவர்கள் கூறினார்கள் இந்த முறையை கவனியுங்கள் குற்ற உணர்வு பெரும்பாலும் சிறிது காலம் உறங்கும் ஆனால் அதை எப்படி விழிக்க செய்வது என்று யாவை தேவனுக்கு தெரியும் அவர்களின் மனம் திரும்புதல் வெறும் வார்த்தைகளாக மட்டும் இருக்கவில்லை அவர்களின் இருதயம் இருந்தது யூதா பின்னர் ஒப்பு கொடுத்தான் அப்பொழுது யோசிப்பு ஆழமாக காயப்பட்டிருந்தாலும் அவர்களை மன்னித்து யாவை தேவனின் இறையாண்மையுள்ள திட்டத்தை நோக்கி அவர்களின் கண்களை உயர்த்தினான் உண்மையான மனம் திரும்புதல் ஒரு நபரை மறு உருவாக்கும் செய்யும் என்பதையும் துரோகம் அழித்ததை இரக்கத்தினால் மீண்டும் கட்டி எழுப்ப முடியும் என்பதையும் இந்த நிகழ்வு கற்பிக்கிறது மூன்றாவது உதாரணம் யோசுவா ஏழில் உள்ள ஆகான் தேவனுக்கென்று சாபத்தீட்டானதை அதை மறைத்து முழு சமுதாயத்தின் மீதும் குற்றத்தை கொண்டு இதனால் இஸ்ரேல் போரில் தோல்வியை சந்தித்தது என்ன களவு செய்து ஆகானின் இரகசிய பாவம் பொதுவான பாதிப்பை ஏற்படுத்தியது அவன் மீது நியாய தீர்ப்பு விழுந்தது துரோகம் என்பது தனிப்பட்ட விஷயம் அல்ல என்ற இந்த நிகழ்வு எச்சரிக்கிறது அது பரவுகிறது மக்களை பலவீனப்படுத்துகிறது மேலும் அநேகருக்கு துன்பத்தை கொண்டு வருகிறது திருடியது மற்றொரு உதாரணம் தங்களுக்கு சொந்த ஒன்றை எடுத்துக்கொள்ள பொய் சாட்சிகள் கொலை மற்றும் சட்ட ரீதியான தந்திரங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள் யாவே தேவன் அதை மீட்க கொடிய தீமை என்று அழைத்தார் அதற்கான நியாய தீர்ப்பும் அறிவிக்கப்பட்டது ஒரு பகுதியை தாமதப்படுத்தினார் குடும்பம் அழிந்து போனது இது மற்றொரு உண்மையை காட்டுகிறது நமது பாதையை மாற்றாத வெறும் துக்கம் இறுதி விளைவை தடுத்து நிறுத்தாது யாவே பொறுமையானவர் ஆனால் அவரை யாரும் ஏமாற்ற முடியாது எனவே என்னாகவும் யாவை தேவன் தம்முடைய வாழ்க்கை என்பது ஆராதனையில் மட்டுமல்ல வியாபாரம் பேச்சு உறவுகள் மற்றும் நீதியிலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் கற்பிக்கிறார் ஒரு தீங்கு செய்வது என்பது யாவை தேவனுக்கு துரோகம் செய்வதாகும் அதனால்தான் குற்ற உணர்வு என்பது நிஜமானது தீங்கு செய்யப்படும் பொழுது மனசாட்சி விழிப்படையும் பொழுது மற்றும் யாவே தேவன் உண்மையை வெளிப்படுத்தும் பொழுது குற்ற உணர்வு தோன்றுகிறதுக்கு அவர் செய்தது போல யோசேப்பின் சகோதரர்களுக்கு செய்தது போல ஆகானுக்கு செய்தது போல இன்று நாம் இத்துடன் நிறுத்திக்கொள்வோம் நியாய பிரமாணத்தின் கீழ் யாவே தேவன் எதை எதிர்பார்த்தார் என்பதை நாம் பார்த்தோம் அறிக்கை செய்தல் ஐந்தில் ஒரு பங்கை சேர்த்து கூடுதலாக திரும்ப செலுத்துதல் மற்றும் குற்ற பலியின் மூலம் பாவ நிவத்தி சிலர் இரக்கத்தை பெற்றதையும் அதே சமயம் தீமையை பிடித்துக் மற்றவர்கள் நியாய சந்தித்ததையும் நாம் பார்த்தோம் அடுத்த காலை வெளிச்சத்தில் இன்று மக்கள் எப்படி சகோதர சகோதரிகளுக்கு தீங்கு செய்கிறார்கள் குற்ற உணர்வு எப்படி வளர்கிறது மற்றும் உடைந்ததை மீண்டும் சீரமைக்கும் உண்மையான மனம் துரும்புதலுக்கு யாவே தேவன் தம் மக்களை எப்படி அழைக்கிறார் என்பதை நாம் கவனமாக பார்ப்போம் ஜபம் பரலோகபிதாவாகிய யாவே தேவனே நிர்பரிசுத்தர் நேருமது மக்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறீர் எனவே சுத்தமான இருதயத்தோடும் நேர்மையான கைகளோடும் உமக்கு முன்பாக பயபக்தியோடு நடக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் எங்களுக்குள் மறைந்திருக்கும் ஒவ்வொரு தவறையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வாருங்கள் எவ்வித சாக்கு போக்குகளும் இல்லாமல் அவற்றை அறிக்கை செய்யவும் நாங்கள் காயப்படுத்தியவர்களிடம் காரியங்களை சரி எங்களுக்கு தைரியத்தை தாருங்கள் வஞ்சகம் பேராசை ஒடுக்குமுறை மற்றும் எங்கள் சகோதர சகோதரிகளை காயப்படுத்தும் கவனக்குறைவான வார்த்தைகளில் இருந்து எங்களை காத்தருளுங்கள் எங்களுக்குள் உண்மையான மனம் திரும்புதலின் சிருஷ்டி தருளுங்கள் அதனால் எங்கள் துக்கம் உண்மையான மாற்றமாகவும் சீரமைக்கப்பட்ட உறவுகளாகவும் மாறட்டும் எங்கள் பாளையத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் எங்கள் ஐக்கியத்தை பாதுகாத்தருளுங்கள் உமக்கு முன்பாக நீதி இரக்கம் மற்றும் சத்தியத்தில் நடக்க எங்களுக்கு உதவி அருளுங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே